நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் சேர்ப்போம் இஞ்சி புளி ஊறுகாய் சே தே இஞ்சி நூறு கிராம் நல்லெண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருக்கு ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சிறிதளவு பச்சை மிளகா ஆறு மஞ்சப்பொடி சிறிது அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப புளி ஒரு பெரிய நிமிஷம் சைஸ் வெள்ளம் ஒரு துண்டு செய்முறை மன இஞ்சி நல்லா கழுவி நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு அப்புறம் அதுலேருந்து பொடியாக நறுக்கி வச்சுருவோம் வெள்ளம் பவுட்ரு பண்ணி வச்சிருவோம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சிருவோம் ஸ்டவ் பற்றி வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொருந்ததும் பெருங்காயத்தூள் போட்டுவோம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா பருத்துப்போம் கடலைப்பருப்பு வறுந்ததும் இந்த இஞ்சி துருவல் போட்டு நல்லா போட்டு வதக்கிப்போம் இப்போ இந்த பச்சை மிளகாவை போட்டு வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதும் மஞ்சப்படி இந்த டிஷ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு உட்காந்துருவோம் உப்பு கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிட்டோம் இந்த புளி எலுமிச்சம்பழம் சைஸை எடுத்துக்கொள்ள அதை தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சிருப்போம் கரைச்சி வச்சுருவோம் அந்த திக்காக கரைச்சின புளியை வந்து இந்த ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி வேகும் நல்லா வேகட்டும் நல்லா விந்து வரும்போது இந்த வெள்ளத்தை பொ பண்ணி அதை அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஸ்மெல் ராஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா நல்ல நறுமணமா இருக்கும் அந்த சமயத்தில் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி போனோம் சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இஞ்சி புழு ஒரு காய் தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்க வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வகையை மீண்டும் சந்திப்போம்